நவிழ் தரும் அவஸ்தைகள் எவை என்றால் நனவோடு கர்மத்தால் தம்முள் தொடர்புள்ள ஜாக்கிரமுடல் சப்பனமும் துரியமும் துரியாதினும் ஆம் அவற்றின் இயல்பு மொழிவாம் அதன் அது சுபாவம் கூறுகின்றோம் என்று அடுத்த பாட்டில் தொடருது அதாவது சொப்பனாவஸ்தை சுளித்தி அவஸ்தை ஒரு ஜாக்கிரவசை இந்த ஓட்டல ஜாக்கரம் ஒரு சொப்பனும் சுழித்தி மூன்றாவது மூன்று பாட்டு கொடுக்கிறார் அடுத்ததுல இருந்து பெருந்தோலவை பிராண பஞ்சக முழு நார்க்கரணமிவை குருவாம் அருந்தோல சரீரத்திற்சாத்தி வித குணமோடு அகரவேடு தரிதெய்வம் விழியிடமேயாக விருந்தாக விதயமலர் அட்டதலாகதியில் விஸ்வஜீவனும் விராட்டிறையும் ஒருங்கடைந்து பொருந்தாவில் விடயங்கள் கரணமனைத்தானும் மருவி நுகர்ந்திடுதல் சாகரணமாமன் பாட்டு இது வரைக்கும் இந்த அவசைகள் பொதுவாக சொன்னார்கள் மூணு பாட்டில் அதை பற்றி ஒவ்வொரு பாட்டையும் ஒரு அவசிய பற்றி வளர்க்கிறார் அத்தியாசம் எல்லாம் முடிஞ்சது இந்த கடைசியில துரியம் துரியாதீதம் என்பதை பின்னாலும் வளர்க்கிறார் மூணு பாட்டுகள் விளக்கண பிறகு விளக்கமாகக்கம் சொல்றது இல்லை பெரும் தூல ஐம்பதும் பெரிய தூல பஞ்சபூதங்களும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கர்மேந்திரியங்கள் பத்து இந்திரியங்களும் பிராண பஞ்சகம் நான்கு கரணம் இவை ஒரு பிராணாதி வாயுக்கள் அஞ்சு அந்த கரணம் நான்கு இன்னும் அவர் இருபத்தி நான்கு தத்துவ வடிவங்களாய் உள்ள அருந்தூல சரீரத்தில் சாத்துவித குணமோடு பெருதற்கரிய பெரும் புல்லியத்தால் அன்றி கிடரைத்தற்கரிய மணி சரீரத்தின்கண் சொத்து குணத்தோடு எழுத்து அரி தெய்வம் விழு இடமாக இருந்து ஆகம் இதயமலர் அட்டதலகதியில் அகரவெழுத்தும் விஷ்ணு அதிதெய்வமும் நேத்திர தானமாக பொருந்தியிருந்து துளசரித்தின்கண் உள்ள இதய கமலத்தினது எட்டிதழ்களிடத்தில் சேர்ந்து விஸ்வஜீவனும் விஸ்வனெண்ணம் ஜீவனும் பிராட்டிறயம் பிராட்டென்னும் ஈஸ்வரனும் ஒருங்கு அடைந்து வருந்த இல் விடயங்கள் கரணம் அடைத்தானும் ஏகமாக பொருந்திட தொடக்கத்தில் இன்பமான விஷயங்களை ஞானேந்திரங்கள் கர்மேந்திரியங்கள் அந்த கரணம் என்னும் கரணங்களாலும் மருவியின் உகர்ந்திடுதல் அமைக்கப்பட்டு இருக்கும் பொருந்தி சுகதுக்கங்களை அனுபவிக்கும் காலமே ஜாக்கராவ ஏகமாக ஒரு மா கூடுதல் இங்க பெறுதற்கறிய யா இல்ல சேர்த்துக்கணும் ஆகவே இந்த பாட்டுல தோளசேரத்தை பத்தி சொல்ற சர்ம உதிர மாம்சன அத்திமச்சை என்று சொல்லக்கூடியது தோலசேரம் கர்மேந்திரங்கள் அஞ்சு ஞானேந்திரங்கள் ஐந்து அதோட வாக்கு வாய்கள் அஞ்சு சொல்லிட்டார் அந்த காலம் நான்கு பத்தொன்பது தத்துவங்கள் பூதங்கள் இருபத்தி நாலு தத்துவங்கள் மொத்தம் இது சோழ சீரம் வார்த்தை தேவைப்படுது ஜாக்கிரவஸைக்கு அது மட்டுமா இன்னும் உள் இருந்து இயக்கக்கூடியது இருக்கு அது என்ன சத்து குணோடு அகரை எடுத்து ஜாக்கிரவஸையில் சத்துகுணம் தேவைப்படுது மூன்று எழுத்துக்கள்ல அகலவெடுத்து முதல் எடுத்து விஷ்ணு அதி தெய்வம் விஷ்ணு சத்துகுண தெய்வம் அதனால அதி தெய்வம் நேத்திரஸ்தானமாக பொருந்தி இருந்தால் சில சாஸ்திரங்களை பூர்வ மத்திய அழியில சொல்லுவாங்க நேத்திரஸ்தானம் சொல்றாரு சாஸ்திர பேதங்களில் வரவேற்கலாம் அதோட தோழ செய்கண் உள்ள இதே கமலத்தில் எட்டுதல் ஓடக்கூடிய தாமரை மலமா இருக்காங்க உள்ள அதுல பொருந்தி இருக்கு விஸ்வனும் விஸ்வனு சொல்லக்கூடிய ஜீவனும் விராட்டும் சொல்லக்கூடிய ஈஸ்வரனும் அது இருக்காங்க ஒரே ஈஸ்வரன் தான் ஜாக்கரவாசை பேரபடி ஜாக்ரவாசையில என்ன விவகாரம் பண்றோம் ஆரம்பத்தில் மனை மக்கள் உலகம் இதெல்லாம் விவகாரங்கள் சுகம் தோற்றுறது அப்புறம் துக்கம் தோற்றுறது இதுதான் ஜாக்கரவாசையுடைய சுருக்கம் அதெல்லாம் பொருந்தே அனுபவிக்கிறது தான் ஜாக்கராவசை என்று இந்த பாட்டில் ஜாக்கராவசையினுடைய அனுபவிக்கிறதுக்குள்ள போகாலயம் உள்ளே இருந்து இயக்கக்கூடிய இயக்கங்களை பற்றியும் சொல்லி முடிகிறார் இவ்வளவு விளக்கமாக சார் சொல்றதில்லை சுருக்கமாக கொண்டு போவாங்க அதனால இது ஒரு பாட்டு மூலமாக எவ்வளவு சொல்லியிருக்க பஞ்சபோதமும் சித்த புத்தியும் நின்றொழிந்த பதினேழின்மயமாம் சூக்கமாதனு வினின்றும் விஞ்சுர சோகுண முகரம் எழுத்ததி தெய்வந்தான் விரிஞ்ச நிலங்களமாக நல்லிதயமென்னும் கஞ்சமலர்கிகாகதியார்டைசதனும் கனகற்பனோ அருவி நஞ்சமெனும் கரணத்தால் அனுபவி கைதானே சொப்பனாசை பற்றி சொல்லபூதமும் சித்த புத்தியும் நின்று ஒழிந்த பதினேழின் மயம் ஆம் முற்கூறி இருபத்தி தூளசரீர பஞ்சபூதங்களும் தூள பஞ்சபூதங்களும் சித்தமும் புத்தியும் ஆகிய இவற்றில் நின்றும் நீங்கிய பதினேழு தத்துவங்களின் வடிவமாக உள்ளக்கும தனுவில் எந்த பக்கம் போட்டு விஞ்சு ரசோகுணம் மிகுந்த பிரவிற்த்திக்கு ஏதுவாகிய ரசோகுணமும் உகரை அழுத்து விரிஞ்சனின் அதிதெய்வம் உகரம் அச்சரமும் பிரம்மதேவன் அதிதெய்வமும் இடம் களம் ஆக நல் இதயம் என்னும் கஞ்சமலர் கண்ணி காகதியில் ஸ்தானம் கண்டமாகவும் நன்கு முயல்பவர்களுக்கு சர்வ நலங்களும் சிறந்த இதயம் என்றும் கூறும் தாமரமலர்ப்புவிட்டில் தேஜசனும் கனகற்பனும் மருவி தேஜசன் என்னும் ஜீவனும் இரணிகற்பன் என்னும் ஈஸ்வரனும் ஏகமாகக் கூடி நனவின் வாசனையை நெஞ்சம் எனும் கரணத்தால் என்னும் வாசனையால் உண்டான விஷயபோகத்தை மனம் என்னும் கரணத்தால் அனுபவிக்கை நிகழ்ந்திடும் அனுபவிக்கின்ற சமயமே பிராதிபாசிகமாய் விளங்குகின்ற சொப்பனம் என்று மூதறிஞர் நிகழ்த்துவரும் சொப்னாவஸ்தையாம் என்று அதனை பேரறிஞரும் பேசுவார்கள் மலர் இதழ் பற்றி இருக்கும் இடம் ஆகவே ஸ்வப்னாவஸ்தை களத்தில் நடக்குது சுஷ்மரத்தில் இருந்தால் கூட சோழ சேர்த்து கண்டஸ்தானம் பேரு கண்டஸ்தானத்தில் இருந்து கொண்டு நான்கு எனது கண்டனமாகவும் அது இளயத்தில் மழை இதழில் இருக்குதுன்னு சொல்ல சொல்லப்படும் இது சொப்பனாவாசையுடைய நிலை அந்த சொப்பனாவாசையில் இந்த இருபத்தி நாலு தத்துவங்கள்ல சோழசனம் இல்லை பஞ்சபூதங்கள் இல்லை சித்தமும் புத்தியும் இவற்றின் நின்றும் நீங்கிய பதினேழு தத்துவங்கள் வடிவகமாக இருக்கின்றனர் சித்த புத்தியும் நின்று ஒழிந்த பதினேழின் மயம் ஆம் ஏன்னா சித்தம் சிந்திக்கிறது சிந்திக்கிறது ஒன்றும் புத்தி நிச்சயிக்கிறது அதுவும் இல்லை இப்ப என்ன இருக்கு அகங்காரமும் மனம்தான் செயல்படுது வாசன பிரகாரம் வருதான் மனதின் கற்பனை ஜாகராச மாதிரி சிந்திக்கிறது எங்க இடம் இல்லை ஆனாலும் சிந்திக்கிற மாதிரி சொப்பன வரும் மாதிரி வரும் அது செயல்படலன்னு சொல்றாரு என் சாஸ்திரத்தில் பொதுவாக அந்த கண்ணை வச்சுக்கிட்டா போதும் என் சாஸ்திரங்களை சொல்றாரு அவ்வளோதான் வித்தியாசம் இதுல சொல்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்ற சொல்றாரு என்று வைத்துக் கொள்ளலாம் பொதுவாக சொன்னாலும் போதும் அந்த கண்ணனும் செயல்படுது எவ்வளவு அப்படிங்கிறது மனம் செயல்படுவதுன்னு சுருக்குவாங்க அதுவும் சரி கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குமே தெரிஞ்சுக்கலகு போல விரிந்த கொண்டு வாதனையோடு ஆய்ந்தவான் சிறிய தவத்தை அரவிருக்கும் அரும் பகுதி மயமாங்காரண உடம்பி மே ஏ இந்த குணமகர வேண்ட் தெய்வம் இதயம் இடமாக கமலமதற்பொருட்பொகுட்டு நடுக்கருதியில் ஓர் இந்த பிரராஜ்யனும் மரணமாய் பிரமானந்தம் உருகு மாயாவிருத்தி எனும் நுண் கா காரணம் தன்னால் உன் காரணம் ஒரு அடக்கிக் கொண்டு உறங்கும் அழகு போல நிதிரை செய்கின்ற பெட்டை கோழியை போல கோழி ஒரு பேருந்து கோழி குஞ்சு பார்ப்பு காரியங்களை உள்கொண்டு நாமரூப பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிக்கொண்டு பாருங்கொண்டு வாசனையோடு ஆய்ந்த ஆன்ம ஆசிரியத்து அக்காரியங்களின் சம்ஸ்காரத்துடன் கூடி பிறப்புக்கு பயந்தவர்கள் ஆராய்ந்து அறிகின்ற ஆத்மாவை ஆசிரியத்துக்கொண்டு இருக்கும் ஜாக்கிரம் என்னும் அவஸ்தைகள் இன்றி இருக்கும் அருவகுடம்பில் சத்தென்றோ அசத்தோ சொல்லுவதற்கு அறிய பிரகிருதியை வடிவமாயிருக்கின்ற காணசரிவத்தில் எழுந்த தமோகுணம் மகர எழுத்து மயக்கம் பொருந்திய தமோகுணத்தோடு மகரட்சரமும் அரண் தெய்வம் ருத்திரன் தெய்வமாகவும் இதயம் இடம் ஆக கமல மலர் பொகுட்டு நடுக்கதியில் இடமாயிருக்கின்ற அத்தாமரை மலர் நடுவிடத்தில் ஓர்ந்த பிராக்ஜனும் பரனும் ஆய் நனவு கனவு என்ற இரு பிரபஞ்சங்களையும் உணர்ந்திருக்கின்ற பிராக்ஜன் ஜீவனும் சந்தரியாமி என்னும் ஈஸ்வரனும் ஏகமாய் பிரம்மானந்தம் உருண் பிரம்மானந்தமாகிய விஷயபோகத்தை பொருந்தி மாயாவிருத்தி என்னும் நுண்கரணம் தன்னார் அவித்தியாவிருத்தி என்கின்ற சூட்சம கரணத்தினால் இது குளம் அடுத்த பாட்டில் ரெண்டு விழ முடியும் இந்த சுளித்தி அவசிய பத்தி கூட சொல்றார் அதாவது திஷ்டா கொடுத்த அந்த கோழி ஆனது கொஞ்ச வேலு ரெக்கையில் இப்படி அடைக்க தூங்குமா போயிடப்படாத செஞ்ச விவகாரங்கள் எல்லாம் உள்ளடக்கி பொருள் மனசு அடக்கிட்டு போய் உள்ள ஓய்வு எடுக்கிறது அதான் அந்த இருதய சாமரையில் நடுபாத்தம் இருக்கிறது முதல எதல் இருந்தது புருமத்தி இதுல எதல் இது நடுபாகம் அப்படி நடுபாகத்தில் இருக்கிற இங்க விஸ்வனும் விஸ்வன் தேஜஸ்வன் பிராக்யன் பிராக்ஜன் இங்க இருக்க அந்திரியாம் சேர்ந்து இருக்காங்க அப்படி சேர்ந்து இருக்கும்போது உபகாரம் கிடையாது அப்ப என்ன ஆட்சி பரமானந்தம் தான் இருக்கிறது ஒன்றும்பல <laughs> ஒன்றும் <laughs> தி பண்ணிங்க போரில பாரு ஆகாசம் அடையாளம் இந்த அந்த காரணம் ஆகாசம் போல சகலமான கேள்விக்கு இடம் கொடுக்கும் இப்படி இடம் கொடுக்கிற விருத்திக்கு உள்ளம் என்று பெய்யாரு நான் உள்ளம் இந்த உள்ளம் விருத்தி இருக்கு அது பிறந்தவிலிருந்து சாகர வரைக்கும் எல்லா பதிவு எல்லா அவசைகளும் இந்த சாஸ்திரத்தில் கண்ணவர் சொல்றதில்லை எப்பவுமே இருக்குது அது சாயிரம் வரைக்கும் அது வேற உண்டு பண்ணிக்கிட்டே இருக்க ஒய்வே கிடையாது இருந்து கொண்டு என்ன பண்ணிக்க மாயா வருத்த வித்தியாசம் சுகம் என்பதையும் மன தூங்குறதையும் அஞ்ஞானத்தையும் பதிவு பண்ணது பதிவு பண்ண பிறகு ஜாகிரத்தில வந்து சொல்றோம் நான் சுகமாய் தூங்கினேன் ஒன்று தெரியவில்லை அப்ப அந்த இடத்துல அந்த காரணம் தூக்கிறது தான் செயல்படுறது இல்லை அந்த காலத்தில் ஒரு விருத்தியா உள்ள விருத்தி மட்டும் தொங்குறது இல்லை நீங்கறது இல்ல பேர் வேறையில என்ன ஒண்ணுதான் ஒரு விருத்தி தான் ஒரு எண்ணம் ஒரு எண்ணத்துக்கு வேலை இருக்கு அதனால அந்த செய்திகள் நமக்கு எப்போதும் தெரியணும்னு சொன்னா அப்படி ஒரு ஆண்டை வச்சிருக்கா அது வேலை தான் வச்சிருக்காரு சொன்னா இதுதான் நடக்காது இப்ப சமாதியில அந்த காரணம் இன்னும் இல்லை அஞ்ஞானம் இல்லை இல்லங்குறது எப்படி தெரியும் ஜாகரக சொல்றாங்க அப்ப அங்க ஒண்ணு பதிவு பண்ணுவா இல்லையா ஆத்மா நிறுவிக்காரு அது பதிவு பண்ணாது அவர் பதிவு பண்றது ஒரு நியூனம் இல்லை ஆத்மா பண்ணுவா ஆபாதம் தான் பண்ணுவாங்க ஆத் மாதத்துல அது ஒன்றும் கிடையாது செமாதி இல்லை சொல்லி ஒன்றும் கிடையாது அஞ்ஞானனம் தான் அஞ்ஞானம் மனநம் எல்லாம் பதிவு பண்றது உள்ளங்கிற விருத்தி கட்ட பாலத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லை மாயாவது சொல்றாரு மற்ற எந்த சாதத்தையும் சொல்லப்படல இது ஒரு விசேஷமான அம்சம் கேக்குறேன் சில பேர்கள் ஏன் ஒண்ணும் இல்ல தூங்கினு சொல்றீங்களே எப்படி வெளியே சொல்றான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு கேள்வி சுருதி பெருமானம் இது யுக்திபிரமானம் அடுத்த சொல்றேன் அதாவது தண்ணி கூட இருக்காங்க தண்ணி கூட சாமான கிடைச்சு அது கிடைச்சிட்டு போன சாமான வெளியில சொல்லும் போது அங்கே தண்ணி தடையா இருக்குல்ல வெளிவுன்னு சொல்லறான் இல்ல அப்படி போல அங்க சந்தேகம் அங்கே உள்ள அனுபவிக்கிறது சொல்ல முடியாது அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு கேள்வி என்ன இது சரி அனுபவிக்கிறான் சொல்றீங்களே அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும் வெளிவுந்தான் அங்க அந்த காரணம் இருந்தாலும் பதிவு பண்ணும் அது இல்லையு சொல்றீங்களே அப்ப எப்படி சம்பாதிங்க அதான் சாஸ்திரம் மாயாவிற்கு வரும் பிரம்மான விஷயபோகத்தை அங்க விருத்திக்கு மூலமாகதான் அனுபவிக்குது அஞ்ஞான விருத்தி இருக்கு அங்க அஞ்ஞான விருத்தியில பிரதிபிக்குது பிரதிபிக்கும் போது விளக்கம் இல்லா பிரதிம்பம் அதனால ஒன்னும் இல்லைன்னு சொல்றது நான் பிரம்மானம் அனுமிக்கிறேன் பாவன அங்க இல்ல சமாஜியில அந்த அஞ்ஞானம் போனதுனால விளக்கம் இருக்கு சத்துகுணம் இருக்கு நான் சச்சிதானந்தன் சச்சியானந்தன் சச்சிதானந்தன் நிச்சயம் போடணும் என்ற பாவனம் இருக்குங்க வித்தியாசம் அதனால விசயான விஷய போகன்றார் இங்க ஆனந்தங்களை சொல்லும் போது நிருபா சொல்றாரு அங்க உபாதி உபாதி கிடையாது மா நுண்காவணத்தினால் எடுத்துக்கிட்டார் பதிவாவதுல எடுத்துக்கிட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும் சொன்னாலும் சரி அனுபவித்தல் சுழித்தியாம் இன்னவாதிகள் முத்தாமம் முப்புறம் முத்தானம் பினுமுத்தேயங்கள் எனும் பரியாய நாமம் பெருமுறை தேசா கிரத்தே அகக்கமலமழிந்து மனவழக்கம் தவிர்ந்து பரந்தனை சிந்தி சும் அப்பரமாம் மாணமடங்கள்ன புகழ்வர் மொழிந்த அவற்றுள் தாவரங்கள் பெறுதல் இருதாஞ்சி பிரம்மாண்ட திலகர் என் தொண்ணூத்தி நாலாவது பாட்டு முன்பாட்டிலே சாக்குர சோப்பட சுழத்தி துரியம் துரியாதீதம் என்பதை ஆரம்பித்து முடிச்சார் அதில் இப்போது சுழித்தி அவசியத்தை பற்றி சொல்லி அதன் பிறகு துரியம் துரியாதீத பின் ஆரம்பிக்கு போகிறார் சுழித்தி அவசியம் ரெண்டு வருடலாம் முடியுது அதன் பிறகு பரியாய நாமங்களை சொல்லி அப்புறம் துரியம் துரியாதத்தை பற்றி வளர்க்கிறார் அனுபவித்தல் சுடுத்தியாம் அனுபவிக்கின்ற தனமையுமே சுடுத்தி அவசியாகும் என்று பாட்டு வரல முடியுது அப்புறம் நனவாதிகளின் பரியாய நாமங்கள் இதன் பொருள் சொன்ன சுத்தி தொடர்ச்சி ஒரு ரெண்டு வரி அனுபவித்தல் சுளுத்தியாம் அனுபவிக்கின்ற சமயமே சுழித்தி என்று முடிச்சார் அதன் பிறகு நனவாதி அவசிகளின் பரியாய நாமங்கள் சுழித்த அவசிகளுடைய பரியாய நாமங்கள் பல பெயர்கள் என் நனவாதிகள் இந்த சாத்திராதிய அவஸைகள் சாத்திராதி இந்த பக்கம் வந்தா படிக்கிற சௌரியமா இருக்கு மூல அவத்தையோடு மூன்று அவஸைகளுடன் முத்தாமம் முப்புறம் முத்தாமம் முப்புறமும் முத்தானும் பின்னும் மூன்று ஸ்தானங்களும் பின்னும் முத்தேயங்கள் என்னும் பரியாய நாமங்கள் பெறும் மூன்று தேசங்கள் என்று கூறுகின்ற பரியாய பெயர்கள் பெருவனவாம் அதாவது தாமம் அண்ணா இடம் அர்த்தம் முத்தாமம் மூன்று இடங்கள் அதன் பிறகு மூன்று முப்புறம் முப்புரம்னா மூன்று ஊருன்னு அர்த்தம் மூன்று தானங்கள்னா மூன்று இடங்கள் தான் ஆக ஒரே தான் சொற்கள் வேறன்னு அர்த்தம் அப்புறம் துரியத்தை பொது சொல்றார் உரைத்த ஜாக்கிரத்தே அகக்கமலம் அழிந்து முற்கூறிய ஜாக்கிராவசியின் விருதய தாமரை மலர் ஒழிந்து மனவழக்கம் தவிர்ந்து மனோவியாபாரமாகிய அனாத்மா காரை விருத்தியின்றி பரந்தனை சிந்தித்திடலே துரியம் பரமாத்மாவை அகம் பிரம்மாஸ்மி என்னும் ஆத்மாகாரமாக மனது நிலை திருத்தலே வருந்தி பயில்வோருக்கு வாரான் என்ற துரியாவஸ்தையான் அதாவது சைக்ரமாஜின் பேர் ஒரு சில சாஸ்திரங்கள்ல கருத்துக்கள் மாறுபாடு உண்டு கைவெளித்திலையும் இதே திருத்தம் என்றனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் துரியாதீதத்தை விஜயமுத்தி நிலையை சொல்றதுண்டு ஆனாலும் துரியாதீதத்தை ஏழாம் பூமின்னு சொல்றது உள்ளது என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்போ துரியாதீதத்தை விதயமுத்தேன்னு சொன்னாக்க அந்த பூமி கர்மத்தில் எப்படி சொன்னா நாலாம் பூமி சொப்பனாவசை மூன்று பூமி ஜாக்கிரம் நாலாம் பூமி சொப்பனம் ஒரு ஐந்தாம் பூமி சுளுத்தி ஆறாம் பூமி காடை சுளுத்தின்னு சொல்லுவார் ஏழாவம் அப்படி ஏழாவது அது ஒரு கிரமம் இந்த சுழித்தூமி மூன்று ஜாக்கிரம் என்றும் அந்த நாலாம் பூமி சொப்பனம் என்றும் ஐந்தாம் பூமி சுளுத்தி என்றும் ஆறாம் பூமி துரியம் என்றும் ஏழாவது துரியாதியன் சொல்றதொடர்ந்து அந்த காலத்தில் இங்க சொல்றார் அதனால் துரியாதீத்தம் சொல்றதுனால இங்க அடுத்ததுல துரியம்னா இப்போ செவி சமாத சமாதினா அது சமாதி தான் சமாதி ரெண்டு பிரிவு அந்த புறத்தே உள்ள சிந்தனைகள் இல்லாம புறத்தே உள்ள நிலைகள் கிடைக்க முடியாமல் உள்ளேயே நடக்கும் ஆனா புறத்தே ஆடாம சேம உடம்பு இருக்கும் எது போலன்னு சொன்னா சொப்பனம் போல சொப்பன காட்சி உள்ளே நடக்கிறது போது சம்பந்தம் கிடையாது யாருக்காவது இருக்கா கிடையாது அப்படி போல இங்கே சொப்பன வாசனா பிரகாரம் போறது இந்த சவுகர் சமாஜங்கிறது முயற்சியினால செய்கிறது அகம்பிரம்மி அப்படிங்கிற நாமத்தோடு கூடி ராமரபத்தை நீக்கி அந்த பிரம்மந்தான் இருக்கிறது ராமர பிரபஞ்சம் எத்தையும் சிந்திக்கிறது அது சத்தானுத்தம் சத்தான் அணுவித்தம் பிரிவுன்னு சொல்றாங்க சத்தோடு கூடியது சத்தம் இல்லாம இருக்கிறது அப்படி இருக்கும் போது அந்த நிலை தான் துரியமன்று இந்த காஸ்திரி வச்சிருக்கார் இந்த சாஸ்திரம் படிக்கிறேன் பரமான்மாவில் மனம் அடங்கலே துரியாவசையில் அப்பரமத்மாவின் கரன் மனம் பதைப்பற்று அடங்கி இருத்தலே மனம் உரைத்தல் செய் துரியாதீதம் என புகழ்வார் முன்னர் கூறிய துரியாதீதம் என்று அதில் மேலோர் கோரான அவசிகளின் அவற்றுள் தாவரங்கள் பெறுதல் இருள் சுழத்தி கூறிய ஐந்து அவசரிகளில் மரங்கள் முதலான அசரப்பொருள்கள் அடைவது அந்தகாரமயமான சுழத்தி அவசியம் இதிலிருந்து அப்புறம் அடுத்ததிலிருந்து யாராருக்கு சுழித்தி ஜாக்கரம் சொப்பனம் துரியப்படுற முதலன பெருவ சுழிச்சியோடு கணவால் என்னவர்க்கு நனவு நரக்கம் முழுவும் ஆகும் கலங்களரு மருளர்க்குத் துரியம் மகா யோகிகற்கு வருவது துரியாதீதம் முதலமோன்றும் மலங்களூரும் அனுடர்க்குத் தம்மித்மே தோன்றி வரும் பந்த மாமே இரண்டு ஒன்றில் ஒன்றிலே ஒன்றில் கால தேசங்கள் அஞ்சோட மணியில தொண்ணூத்தி ஐந்தாவது பாட்டு இதுவரைக்கும் ஜாக்கிரா சொப்பனா சுழத்தி துரியம் துரியாது என்பதை சொல்லி முடிச்சார் போது ஐந்தில் பேதங்களை சொல்றார் அது எப்படி செயல்படுகின்றன யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கு என்பதை விளக்கிறார் இதன்பொருள் விலங்கு முதலன சுழித்தியோடு கனவு பெறுவன பசு பட்சி முதலிய பிராணிகள் சுழித்திய அவஸ்தையுடன் சொப்பனமும் அடைவனவாம் அதை இத்து தீ முன் பாட்டில் கடைசியில் கூறிய ஐந்து அவத்தைகோள் மரங்கள் முதலான அசரப்பொருள்கள் அடைவது அந்தகாரமயமான சுழ்த்தி அவத்தையாகவும் சொல்லி முடிச்சான் அது தொடர்ச்சி தான் இந்த பாட்டு இந்த பாட்டு தொடர்ச்சி அதாவது ஜாகர சொன்ன சுழ்த்தி துரியன் தெரியாது என்ற ஐந்து அவஸ்தைகளில் சுழ்த்தி அவசிய தாவரங்களுக்கு சொல்றாரு தாவரங்கள் சுழித்தி அவசையில் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சுழித்தி எப்படி நமக்கு விவகாரம் இல்லையோ அடிப்போல் அது எந்த விவகாரம் இல்லை தாவரங்களுக்கு அதான் சுழித்தி ஆசை இருக்குன்னு சொல்லுறாங்க உணர்வு மட்டும் சுழித்தல் எப்படி நமக்கு இருக்கோ இப்போ உணர்வு இருக்குது அதுக்கு சுடுதல் உணர்வு அதான் அதை வைத்துட்டு கொண்டு வாசனா பிரகாரம் அதை விதைக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்குது அதான் சுழித்தின்னு சொல்லிட்டார் இப்போ அடுத்தது பசு முதலிய பிராணிகளுக்கு சுழித்தியோட சொப்பனமும் உண்டுள்ளார் எதனாலன்னு சொன்னால் சொப்பனத்தில் வாசனா பிரகாரம் போகுதுன்னு நமக்கு தெரியுது அப்போலாம் வாசனா பிரகாரம் இந்த பசு செயல்படுறது அதோட சுழித்தி உண்டாது தூங்குது அப்படி தூங்கும் போது மூடத்தளமாக தான் இருக்கு அப்புறம் ஜாகராசியை போற நமக்கு ஜாகரவசை எப்படி இருக்கோ அப்படி இல்லாத ஜாகரசி சொப்னாவசைன்னு ஏன்னா வாசனா பிரகாரம் நடக்குது அதுக்கு சுதந்திரம் கிடையாது சொப்பனத்தில் எப்படி வாசன பிரகாரம் தான் நடக்குதோ நம்ம ஒன்னும் தடுக்க முடியலையோ அடிப்போட பசு பச்சி முதலாளும் தடுக்க முடியாது இயல்பா நடந்துட்டு போயிடும் அவ்வளவுதான் புண்ணியமோ பாவமோ சம்பாதி பாவங்களே கணிக்கதுன்னு சொன்னாக்க அது நரகத்து போறதில்லை மனுஷன் கடிச்சா மனுஷன் தான் பாம்பு அடிச்சா நரகத்து போனோம் பகுத்திய கொண்டு இவன் ஆடு மாடையில கொண்டு சாப்பிட்ட இவனை அந்த அது பிராணிகள் பூச்சிகள் மற்ற சின்ன பிராணம் சாப்பிடுது அது பாவம் அதுக்கு அது ஜீவனம் அது வாசன பிரகாரம் அப்படி போல இருக்கிறதுனால அதுக்கு உளுத்தியோடு வாசனை அதாவது சொப்பனம் சொல்லப்பட்டது எண்ணவருக்கு நனவு இந்து முதலிய எமையவர்களுக்கு ஜாகராவஸை மாத்திரம் இல்லாம் அவள ஜாக மட்டும்தான் இருக்கான் மற்ற சொனம் சுழித்தி கிடையாது எதனால சொன்னா இந்த ஜாகராசில நாம் என்ன செய்யறோம் புண்ணியங்களை சம்பாதிக்கிறோம் புண்ணியத்தின் பயனாக அனுமதிக்கணும் அதுபோல அவர்களுக்கு புண்ணியத்தை கணிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சம்பாதிக்க யோகத்து அவங்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் இங்க பின் சம்பாதிச்ச போய் முன் கர்ப்பத்தில் சம்பாதிச்சது கர்ப்பாரம்பத்திலேயே அவர்கள் தேவர்களாக பிறக்கிறார்கள் போகும்போது கொண்டு போன செலவு சம்பாரிக்க முடியாது இடம் இந்த பூமி சம்பாதிக்கிறதோ சரி அதனால ஜாகிராசி புண்ணியத்தை கடிக்கிறோமோ புண்ணியத்தை கழிக்கிற ஒரு நட மட்டும்தான் மூன்றும் ஆகும் மாடருக்கு அம்மூன்று அவசைகளும் உண்டாகுதாம் பூலோகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு மூன்ற அவசம் உண்டு சுழிச்சி அவசை அவர்களுக்கு அனுபவம் உண்டு சொப்பன வாசன பிரகாரம் உண்டு ஜாக்கிரசையில புள்ளிய தேடி கழிக்கிறது மட்டும் இல்ல சம்பாதிக்க முடியும் அதனால் அவர்களுக்கு மூன்றாவசம் உண்டு அப்படின்னு புண்ணியம் கலங்கள் ஆர்வமும் அருளருக்கு துரியம் கலக்கம் இன்றிய சுத்தமனம் ஆத்மாகாரமாயிருக்கும் தீவிர அபியாசிகளுக்கு துரிய அவசியம் உண்டாவதாம் அதாவது சவுகிர சமாஜின் சொல் இது மும்முச்சிக்கடல் தீவிரமாக இருந்து அபியாசம் பண்ணாக்கிர சமாஜ் வரும் மகா யோகிகளுக்கு வருவது துரியாதீதம் உற்பத்தியில் அலங்கைகளும் அறிவறியாமைகளும் நனவாத அவசியங்களும் அவைகளுக்கும் அதீதமாய் யாதொரு மாறுதல் ஆத்மஸ்வரூபமாக விளங்குகின்ற மகா யோகிகளுக்கு வருவது துரியாதீதம் அதாவது நிருபுகள் சமாதியம் அவர்களுக்கு முதல் மூன்றும் மலங்களில் ஒரு மகுடருக்கு தோன்றி அவ் ஐந்து முதல் முதலில் கூறிய மூன்ற அவசைகள் அதாவது ஜாக்கர் சொகுணம் சுடிச்சு அவசர அவசைகள் சரணமுடைய மக்களுக்கு உண்டாம் இந்த அஞ்ஞான மக்கள் இருக்காங்களே பாமரர்கள் அவர்களுக்கு மூன்று அவசியம் உண்டு தமிழில் தாமே வரும் பந்தம் ஆம் அவள் பலன் என்ன தமக்கு தாமே வருகின்ற சம்சார பந்தம் சாதனமா அவங்களுக்கு ஏனைய இரண்டும் யோகத்தால் இலங்கை முத்தி சாதனம் ஆம் துரியம் சுயாதவிதமிருக்கு அது மற்ற இரண்டு அவசரங்களும் யோக சாதனத்தால் உண்டாய் என்றும் இலங்குகின்ற மோச சாதனமாக இருப்பதாம் என்று ஐந்து அவசிகளை சொல்லி முடிச்சார் ஐந்து அவசைகளில் அது என்ன மெய்யா பொய்யா என்பது இங்க ஆராய்ச்சி சொல்ற அவை ஒன்றிலே ஒன்று இன்மையால் அவஸ்தைகள் வா போட்டுக்கணும் ஓர் அவஸையில் மற்றொரு அவஸ்தை இல்லாமையாலும் எல்லா அவஸ்தைகளும் நான் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா ஜாக்கிரத்தில் உள்ள விவகாரங்கள் சொப்பனத்தில் கிடையாது சம்பந்தமே கிடையாது சொப்பனத்தில் உள்ள விவகாரங்கள் ஜாகத்தில் கிடையவே கிடையாது இழுத்தியில் இல்லை மூன்றுமே சூரிய இல்லை ஏதுவுமே கிடையாது ஆகவே ஒரு அவசரம் உள்ள ஒரு அவசரம் இல்லா பார்வையினாலும் நாம் என்ன நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்றோமே அதனால இருக்கும் நினைச்சுக்கிட்டு சத்தி புத்தி இருக்கு விசாரதிஷ்டிக்கு இல்லை இல்லாத காரணத்தினால காலம் தேசம் இத நியமங்கள் இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல நிச்சயிக்கப்படலாம் காலங்கள் எதிர்காலம் நீல்காலம் சென்ற காலம் இதெல்லாம் சொல்றோம் இதெல்லாம் பிராந்தி மயக்கம்தான் தேசங்கள் அந்த ஊரு இந்த ஊரு பார்த்த ஊரு பார்க்காத ஒரு சொல்றோம் ஒரு நியமங்கள் வாழ்க்கையில் ஒரு நியமத்தி உட்பட்டு செயல்படுகிறோம் இது எல்லாமே பரிணாம யோகத்தொடைய வழிய ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அதனால இது மித்தை பொய் நிச்சயிக்கப்பட்டு மய மயா காரியங்கள் எல்லாம் பரிணாம யோகத்துடைய அதனாலே நேற்று உள்ளது இன்னைக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு நியாயமே இல்லை விஜார திருஷ்டிக்கு அவஜார திருஷ்டிக்கு இருக்குன்னு சொல்றோம் அதனால பந்தன் தான் அது பலன் இதுக்கு ஞானம் பலன் விசாரம் பலனாக வாஸ்தவமாக மாயை மாயா காரியங்கள்லாம் பரிணாமகத்தோடையது பரிணாம யோக இதில் என்ன ஆத்மாவுடைய சத்தியத்தன்மை ஏற்றி பார்க்கறதுனால எப்போ ஒரே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே மாதிரி இல்லை ஒரே மாதிரி இருக்கணும்னா எப்போ ஒரே மாதிரி இருக்கணும் நாளாக சரியா இல்ல மாறுதல் அடையுது நல்லா தெரியுது முன்ன சொன்ன மாதிரி ஆத்தில நடுத்தண்ணி வேகமா போடும் ஓரம் தண்ணி கொஞ்சம் குறையா ஓடும் கரையோரம் ரொம்ப கம்மியா போடும் அப்படி போல நம்ம உடம்புலேயே சீக்கிரம் பரிணாம அடைகிறது ரத்தம் சீக்கிரமா பரிணாமடை அதற்கு அடுத்தது பரணாம அடைகிறது எல்லாம் இந்த சதைகள் நரம்புகள் இதெல்லாம் அதிகம் அடுத்தது சரீரமும் அதை விட மிக குறைவா பரிணாம அடைக்கும் அதனால தான் பத்து வருஷம் அப்படியே இருக்காரு அப்படியே இருக்காரு வருஷமா மாறலே பாருங்க அப்படியே உடம்பு கொஞ்சோட மாறலையே அப்படியே இருக்காரு அப்படிங்கிறாங்க ரத்த வட்டம் பாருங்க சீக்கிர சீக்கிர பரடாமடையுதுனாலும் தான் அசந்து போறது காலையில் அசந்து போறது காடுமெண்ண அது சத்து எல்லாம் கழிஞ்சு போச்சு ரத்த வட்டத்துல சத்து போச்சு அசந்து போச்சு மீண்டும் போடணும் அப்புறம் இந்த நரம்புகள் இதெல்லாம் காலப்போக்கில் நரம்பு எல்லாம் தளர்ந்து போச்சு அப்படிங்கிறோம் நரம்பு தழிச்சு அதுக்கு பெரிய டாக்டரா இருக்காங்களாம் சதை கோளாறுகள் ஒண்ணா வந்து உடம்புலயே அப்புறம் அதே மாதிரி புடத்திய அப்படிதான் வீடு பத்து வருஷம் கட்டி இருந்தா வீடு அப்படியே இருக்கப்பா அப்படின்னாக்கா அப்படியே இருந்தாக்கா அப்படியே மங்களா போகுது ரிப்பேர் பண்றாங்க அப்படியே இருந்தாங்க அப்படியே இருக்கா ரிப்பேர் பண்றது இல்லையா அப்புறம் சொன்னா போதுவாங்க போன வருடம் போது நம்ம அப்படியே இருந்தாங்க பூசுவாங்கல மங்களை போதாலும் பூசா பூசாக்கலாம் போட்ட சட்டை பூசா வாங்குற அப்படியே இருக்க மறுநாளுக்கே அழுக்க போகுது வாய்க்கு வேற இருக்கு எதுவும் அப்படி இருக்கிறது இல்ல அதே பரிணாமே அர்த்தம் கிடையாறம் வரவங்கறேன் அப்படியே இருக்கு தேங்கி போய் கெட்டு போகலையா அப்படியே இருக்க கிடையாரம் கேட்டு போகுது அப்படியே இருக்கிறதுங்கிறது அவச்சாரதிஷ்டே விசாரம் பண்ணி பார்த்தா பள்ளமா எழுதி உடையறதுனால சென்னை சென்னையா மாறுது ஒரு சிறத்து உள்ள அனைத்து கிடையாது செகண்ட் முள்ளு மாறுதுதான் ஒரு செகண்ட் முள்ளு இங்க இருந்தா அடுத்து உடையனே போயிடும் அப்படி போய்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்காது அது போல நம்மளுயும் தேச கால நியமங்கள் தேகாதி பிரபஞ்சங்கள் அனைத்திலையும் பரலாம் உடையதுதான் அதனால விசாரதிஷ்டிக்குதான் பொய்யில் நிச்சயிக்கலாம் முடிய அவசாத்தி முடியாது என்று சொல்றான் சொற்றபவத்தை அணுசோதனாயும் தூரியனியுளன் அணுவு கணாவில் அறிவின்மை பெற்றமையை சுழ்த்தி இனிப் பெறவுரை பின்வொழுந்து பிரிதொன்று அறியாது சுகத் தொடங்கினேன் என்று உற்ற ஊராது வரா வேணும் அறுத்தா பத்தியினார் பொருள்கள் மற்றும் காண்புதல காரியங்கள் முழு தெய்யம் உட்கொண்ட வேறு அவித்தை இருளினையும் இம்முக்கு முதல்ல மா போட்டாரு அது தலைமாடுறதுக்கு ஆ போடலாம் சித்தி இதன் பொருள் தொற்ற அவத்தை அணுசூரன் ஆய் மித்தையென கூறிய ஜாக்கிரம் முதலிய ஐந்து அவத்தைகளிலும் நீங்காதவனாய் முத்தி நூல் நூல் போல உள்ளீடாயிருந்து அதாவது முத்துக்கள் கோகும்போது உள்ள நூல் கோகிறாங்க அப்படி போல அரியும் சூரியனே உளன் அவத்தைகளை அறியும் கூடத்தனே இருக்கின்றான் எல்லா அவசைகளும் கோலசன் சம்பந்தம் உண்டு அதனால் கனவில் அரி உண்மை பெற்றன ஜாக்கரத்திலும் சொப்பனத்திலும் அறிவாய் சத்துரூபமாயிருக்கின்றான் என்பதை பெற்றான் அச்சுழுத்தியில் பெறல் உரைப்பின் அந்த சுழுத்திய அவஸ்தையில் அறிவுண்டென ஏற்கப் பெறுதலையை கூறிமுடத்து ிது ஒன்றும் அறியாது விழித்தெழுந்து வேறொன்றையும் அறியாமல் நான் சுகமாக தூங்கினேன் என்று பொருந்துகின்ற இரு நினைவும் சுளுத்தியதனில் இருவித நினைவுகளும் சுழித்த அவசையில் அனுபவம் வராது அனுபவமானது பொருந்தாமல் வரா எனும் உண்டாக மாட்டாது என்னும் பிரமாணத்தினாலும் பொருள்கள் முற்றும் அடக்கு இரு விழி காண்புதல் என கடப்பட முதலிய பொருள்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கிற அந்தகாரத்தை கண்கள் பார்ப்பது போல் காரியங்கள் முழுதையும் உள்கொண்ட தனது காரியங்களான நாமரூப பிரபஞ்சம் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கின்ற பேர் அவித்தை இருளினையும் பெரிய அஞ்ஞானமாகிய அந்தகாரத்தையும் இருந்து குலகம் சொல்ல நடத்துக் கொண்டு இவிரியும் அதனால இந்த ஐந்து அவசரங்களும்